ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பிலே நம் முன்னோர்கள் நம் ஆச்சாரிய புருஷர்கள் பக்தியை என்னவிதமாக நமக்கு அனுபவிச்சு காண்பிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் இந்த பக்திங்கிறது மனதிற்கு கிடைக்கக்கூடியதான ஒரு அனுபவம் மனது அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த பக்தி மனசு நமக்கு அனைத்திற்கும் மூல காரணம் ஒருத்தன் சௌக்கியமாக இருக்கான் அல்லது ஒருத்தன் ரொம்ப துக்கப்படுறான் அப்படின்னா மனசுதான் காரணம் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான் அல்லது ஒருத்தன் ரொம்ப சுகமாக இருக்கான்ங்கிறதுக்கு மனசுதான் முக்கியமான காரணம் அந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் மனசுத்தியை கொடுக்கறதும் இந்த பக்திங்கிறது पिंडस्य பாஹ்ய நாசேபி திஷ்டியவனோமய அத்தாயீதி வித்வத் அயமேவ் நம்முடைய தேகமானது அழிஞ்சாலும் கூட மனோமயம் நிற்கும் அதனால தான் ஸ்தாயிபாவம்னு பெயர் ஸ்தாயீன்னு பெயர் அந்த மன உறுதி நமக்கு கட்டாயம் தேவை அந்த மன உறுதியை நமக்கு கொடுக்கக்கூடியது மன அமைதியை நமக்கு கொடுக்கக்கூடியது எந்த விஷயத்திலேயும் முழுமையான ஈடுபாட்டை கொடுக்கக்கூடியது இந்த பக்திங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்கிற பொழுது யோகாஸ்திரையோ மயாப்பிரோக்தான் ரீணாம் ஸ்ரேயோ விதிசையா ஜானம் கர்மச்ச பக்திச்ச நோபாயோன்யோஸ்தி குற்றச்சித் அப்படின்னு பதினோராவது ஸ்கந்தத்திலே சுகபிரம்மம் சொல்கிறார் யோகா மையப் புரோக்தா மூன்று விதமான யோகத்தை நான் காண்பிக்கிறேன் யோகம்னு என்ன யோகஸ் சித்தவத்தி நிரோதா மனது எங்கேயோ ஒரு இடத்துல பிரசரிச்சுண்டே இருக்கும் பிரசரிக்கிறதுன்னா எங்கேயோ ஒரு வஸ்துவ நிடத்தில் போய் விழுந்துண்டே இருக்கும் பல விதமாக கண்கள் மூலமாகவும் காதுகள் மூலமாகவும் வாக்கு மூலமாகவும் கை கால்கள் இந்த இந்திரியங்கள் மூலமாக மனது போய் வஸ்துவ நிலத்தில் விழுந்துண்டே இருக்கும் நாம் ஒரு வஸ்துவை பார்த்தால் மனது போய் அந்த வஸ்துவனிடத்துல விழுந்துடுச்சு அதுதான் நமக்கு பிரதிஃபலிக்கிறது தெரிய வருது காதில் சப்தங்கள் கேட்டால் மனது அந்த சப்தத்தில் லைச்சுடுத்து இப்படி இந்திரியங்கள் அங்கங்கே போய் விழருது அந்த சித்தத்தை மனதை அங்கங்கே போய் விழறத தடுக்கணும் அப்படி அங்கங்கே மனது பறக்கிறதை தடுக்கிறது தான் பெயர் யோகா சித்தவருத்தி நிரோதா மனது பறக்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கு தான் யோகம்னு பெயர் அதை மூன்று விதமாக நான் சொல்கிறேன் மனதை கூடியதான வஸ்து மூணு ஞானம் கர்மச்ச பக்திஷானம் கர்மாக்கள் இந்த பக்தி இது மூன்று தான் நோபாயோன்யோஸ்தி குற்றச்சித் வேறு உபாயம் எதுவும் கிடையாது அப்படின்னு சுகபிரம்மம் சொல்கிற இதைதான் பகவான் சொல்கிற பொழுது லோகேஸ்மின் த்விதா நிஷ்டா மயாப்பிரோக்தா அப்படின்னு சொல்கிறார் இரண்டு விதமான வழிகளை நான் காண்பிக்கிறேன் மனதை சுத்தி கூடியதான விஷயம் மன அமைதியை கொடுக்கக்கூட கூடியதான விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லி ஞான யோகம் கர்மயோகம்னு ரெண்டு வழியை நமக்கு காண்பிச்சிருக்கார் இது ரெண்டிலேயும் இருக்க வேண்டியது பக்தி அப்படின்னு பகவான் நமக்கு காண்பிக்கிறார் பக்தி யோகம்னு தனியாக இல்லை ஞானத்திலேயும் நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள்லேயும் இருக்க வேண்டியது பக்தி அப்படின்னு பகவான் நமக்கு காண்பிக்கிறார் இப்படி இந்த பக்திங்கிறது நமக்கு அவசியமாக இருக்கணும் அதை நம் ஆச்சாரிய புருஷர்கள் பலவிதமாக அனுபவித்து நமக்கு காண்பிச்சிருக்கா சிலர் கிரந்தமாக எழுதி புஸ்தகமாக எழுதி நமக்கு அனுபவத்திற்கு காண்பிக்கிறார் சொல்லி அனுபவத்திற்கு காண்பிக்கிறார் இப்படி பலவிதமாக நம் ஆச்சாரியர்கள் இந்த பக்தி விஷயமாக நமக்கு நிறைய அனுகிரகம் செய்திருக்கா ஸ்ரீமத் ராமாயணத்தில் பொழுது நவவிதமான பக்தியும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே இருக்குது அப்படின்னு வால்மீகி மகர்ஷி காண்பிக்கிற அதாவது நவவிதமான பக்திங்கிறது ஸ்ரவணம் பகவத்கதா ஸ்ரவணம் பண்ணுறது பகவன் நாமாவை சொல்கிறது பகவானையே ஸ்மரிச்சுன் இருக்கிறது பாதசேவனம் பகவானுடைய பாதத்தை சேவிக்கிறது அர்ச்சனம் பகவானை அர்ச்சனை பண்ணுறது வந்தனம் பகவானை நமஸ்காரம் பண்ணுறது அது ஒரு பக்தி தாஸ்யம் பகவானிடத்தில் தாசனாக இருக்கிறது சக்கியம் பகவானிடத்தில் சக்கியம் வச்சுக்கிறது பகவானை சிநேகிதனாக அனுபவிக்கிறது ஆத்மநிவேதனம் கடைசியாக நம் சர்வஸ்வத்தையும் பகவானிடத்துலே அர்ப்பணம் பண்ணுற இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அனைத்தும் பகவானான உன்னை சேர்ந்ததுன்னு பகவானிடத்துல சர்வஸ்வத்தையும் அர்ப்பணம் பண்ணுறது உயர்ந்த பக்தி இந்த ஒன்பது விதமான பக்தியும் ஸ்ரீமத் இருக்கு ஸ்ரவண பக்தி யார் பண்ணுறா அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி பண்ணுறார் எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் நடக்கிறதோ அங்கே ரெண்டு கையையும் கூப்பிண்டு அந்த பகவத் ஸ்ரீமத் ராமனுடைய சரித்திரத்தை கேட்கிற கண்ணிலிருந்து தாரதாரையாக ஜலம் வருது என்ன ராமனோடு இருந்து அனுபவித்தவர் ஆஞ்சநேயசுவாமி அப்படி எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் கதாசிரவணம் நடக்கிறதோ அங்கே ஆஞ்சநேய சுவாமியை உட்கார்ந்து ஸ்ரவணம் பண்ணுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுபோல தான் எங்கெல்லாம் ஸ்ரீமன் மகாபாரதம் நடக்கிறதோ அங்கே மகாகணபதியை உட்கார்ந்து ஸ்ரவணம் பண்ணுறார் அப்படின்னு பவிஷோத்தர புராணம் நமக்கு காண்பிக்கிறது ஏன்னா மகாபாரதத்தை எழுதினவர் மகாகணபதி நாம் எழுதினதுதான் இவன் சரியான முறையில் சொல்கிறான்னு அங்கே உட்கார்ந்து கேட்கிறார் அதேபோல் எங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதம் நடக்கிறதோ அங்கே சின்ன குழந்தையாக பாலகிருஷ்ணனாக கிருஷ்ணன் வந்து அங்கே அமர்ந்து கேட்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தை அதுபோல் எங்கள்லாம் கருட புராணம் கதா நடக்கிறதோ அங்கே நம்முடைய வம்சத்தவர்கள் யாரெல்லாம் அநாதையாக காலமானார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்து உட்கார்ந்து கேட்கிறா அப்படிங்கிறதுனாலே தான் ஆசவுச்சம் தீட்டாக உள்ள சமயங்களில் கருட புராணம் சொல்ல சொல்லி கேட்கணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் நமக்கு காண்பிச்சுருக்கா இவர்களெலாம் நேராக வரா அப்படிங்கிறது கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு இதற்கு உதாகரணங்களையும் நாம் பார்க்குறோம் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்